தலைப்பு தாயே தெய்வம் பூமியில் எத்தனை உறவுகள் இருந்தாலும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உண்மையிலேயே நம்மோடு பேசும் தெய்வம் நம் தாய் மட்டும்தான் யோசித்திப்பார் உண்மை புரியும் அன்போடு தாயிடம் பேசி பாருங்கள் பாசம் தெரியும் அசதியோடு அவள் மடியில் சாய்ந்து பாருங்கள் உலகமே தெரியும் நம் மண்ணில் வாழும்போது இதையெல்லாம் தவறவிட்டாள் ஏழேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் எதுவுமே கிடைக்காது அன்புடன் நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்துர்ஜி ரேவதி கணேசன்